சச்சிதூப்பிஷா க்ளிஷ்டிணே நமோ வேதாந்த குரவே பிடிணே கிருஷ்ணா வியசோகி ராஸேல முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நகசிராதிஷாத் வைஷம் பாயமுச்சு பாவனவம் புனரேவியுரவு किमेकं दैवतं लोके கிக்கம் தயவே கிம் வாப்பேக்கம் பராயணம் கங்கமர்ச்சா கோ தர்மர்மா கிஞன்முச்சர்ஜன்மாரிஷம்தரமு ஜிரதேவனோத்தம ாம சே புருஷ இதுவரைக்கும்ான படிச்சிருக்கோம் சரி இந்த பாஷ்யத்தையும் பூர்த்தி பண்ணியாச்சு ஆறு கேள்வி கேட்டிருக்கார் யுதிஷ்டிரர் பீஷ்மபிதாமகர்ட்ட சாஸ்திரத்தில் எந்த தெய்வம் விசேஷமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது எதை வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் மனிதர்கள் எந்த மூர்த்தியை புகழ்ந்து போற்றி அர்ச்சனை செய்து நன்மையை அடைகிறார்கள் மூன்று மூன்று கேள்வி நாலு கேள்வியாக பிரிச்சுருக்குற ஸ்துவந்தா அர்ச்சந்தா ஆகையினால் எந்த தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அது எந்த தெய்வத்தை அர்ச்சனை பண்ணி அப்படின்னு புனப்பிரஷ்னத்வயம் ரெண்டு மூணு நாலு நாலு கேள்வி இங்கே இருக்குது தர்மங்களில் எது உயர்ந்த தர்மம் அடுத்தது எதை ஜபம் பண்ணினால் எந்த தெய்வத்தை குறித்து ஜெபம் பண்ணினா எந்த பாராயணத்தை பண்ணினா அப்படி அர்த்தம் அதுக்கு மோட்சத்தை அடைய முடியும் ஆக ஆறு கேள்விகள் ஆறு கேள்வி ஞாபகம் வச்சுக்கணும் நாம் முதல்ல எடுத்த உடனேயே பதில் சொன்னார் ஆக ஆறாவது கேள்விக்கு பதில் சொல்கிறார் ஆறாவது கேள்விக்கு பதில் சொல்கிறதாக ஆதிசங்கரர் இந்த நாலாவது ஸ்லோகத்தினுடைய முகவுரையில் சொல்லியிருக்கார் கிமேக்கம் இது ஷட்பிரஷ்னாக கதித்தாக ஆறு கேள்விகள் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே என்று கேட்கப்பட்டது அதில் வந்து ஜப்பிய விஷயம் ஆறாவது கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டிருக்குன்னு இங்கே தொடங்கினர் அனந்த் ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் இது பகவானுடைய லக்ஷணங்கள் அ ஜகத் பிரபு தேவதேவ அனந்த புருஷோத்தமாக சதத்தோ புருஷா நிரந்தரமுத்தியுத பாஷியத்தில் படித்தோம் சததோத் தான் எப்பவும் அதிலேயே முயற்சியுடையவனாக இருக்கான் மனிதன் சதத்தோ புருஷா நிரந்தர உத்தியுத புருஷா நாமசகிரேண ஸ்துவன் சர்வதுக்காதிகோ பவேத் அதோடு கனெக்ட் பண்ணிக்கணும் பின்னால் வர ஸ்லோகத்தில் अतिगो भवेत। சர்வம் சர்வதுக்கம் அத்தீத்திய கட்சதி எல்லா துக்கத்தையும் கடந்து செல்கிறான் அனைத்து துன்பங்களையும் ஆத்யாத்மிக ஆதிபௌத்திக ஆதிதெய்விக அல்லது சம்சாரதுக்க அத்தீதோ பவதி மோட்ச பிராப்தி பவதி அப்படிதான் அர்த்தம் ஆராத கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு இனி நாலாவது கேள்விக்கு பதில் சொல்கிறாரு நாலாவது கேள்வி அர்ச்சனை எப் யாரை அர்ச்சனை பண்ணி யாரை அர்ச்சனை பண்ணணும் யாரை பூஜை பண்ணணும் அர்ச்சனை பண்ணணுங்கிறது கேள்வி நாலாவது கேள்வி அப்போ ஆறாவது கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு இப்போ நாலாவது கேள்விக்கு பதில் சொல்கிறார் அப்போ இடையிலலாம் விட்டு போகிறத நம்ம அப்பா பார்த்து புரிஞ்சுக்கணும் ஆ இந்த க இது பண்ணிக்கணும் அதாவது கிஞ்சபன் முச்சத்தை ஜன் ஜன்மசம்சாரபந்தனாத் அதுக்கு பதில் என்ன ஜகத் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்தூவன் நாமசகேண புருஷஸ்தோத் தான் அதுதான் அதுக்கு பதில் கிஞ்சபன் முச்சத்தை ஜன் ஜென்மசம்சாரபந்தனாதுங்கிற கேள்வியை எழுதிட்டு அந்த பதிலை போட்டுடணும் ஜகத் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசகிரேண புருஷஸ்தோத் தா அப்புறம் என்னது அடுத்தது கம் அர்ச்சந்த மாணவாக சுபம் பிராப்னுயு அது அடுத்த கேள்வியாக போட்டுக்கணும் கம் அர்ச்சந்தா யாரை அர்ச்சனை பண்ணி மனிதர்கள் சுபம் பிராப்னுயு அந்த கொஸ்டினை போட்டு இந்த ஸ்லோகத்தை இப்போ படிக்கப்படணும் படிக்கணும் வரக்கூடிய ஸ்லோகத்தை படிக்கணும் உத்தரேணோகேன சதுர்த்த பிரஷ்ன சமாதீயத்தை பாஷ்யம் படிங்க உத்தரேணோகேன சனீயத்தை தமேச்சார்ச்சி ப்ராபுருஷமஸ்வன்னச்சார்ச்சி भाष्यम ப்யமியமஸ்தாஷியம் படிக்கலாம் தமேச்சாச்சியம் லன்தா தயருஷமய விநாக்கிரமே ஆபந்தர் அச்சன पूर्वोक्तेन ஆபியராச்சன பூவோக் நமசியன் நமஸன் பூஜா பூஜாஷூமலம் யஜமான பூஜக பலபோக்தா தமேவச்ச அர்ச்சையன் ஸ்லோகத்தில் இருக்குது அது அப்படியே பாஷ்யத்துலேருந்து சொல்கிறேன் பாஹ்ய அர்ச்சனம் குறுவன் புறத்தில் பகவானுக்கு ரூபத்தை வச்சு சால கிராமத்திலேயோ விஷ்ணு ரூபத்தையோ வச்சு துளசி நாளையோ என்னெல்லாம் திரவியங்கள் சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதனால் அர்ச்சனை பண்ணணும் விஸ்வஸ்மை நமகா விஷ்ணவே நமஹா வஷட்காரா என் நமஹா அப்படின்னு நாமங்களால் சஹசிரநாமங்களால் அர்ச்சனை பண்ணணும் தமேவ தமேவன்னா அந்த விஷ்ணுவத்தான் அந்த நாராயணரூபந்தான் சசங்க சக்கரம் ச கிரீட்ட குண்டலம் ச பீதவஸ்திரம் சரசீருஹேஷனம் சஹாரவக்ஷஸ்தலோபிகௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் அதெல்லாம் இங்கே வராது அந்த ஸ்லோகம்லாம் இந்த ஆடலில் வராது ஆகையினால் அந்த புரிஞ்சுக்கணும் சங்க சக்கரம் கையில் வந்து சக்கரம் வச்சுருக்கார் சங்கு வச்சுன்னு இருக்கார் மேல் கையில் ச கிரீட குண்டலம் தலையில் கிரீட்டம் வச்சிருக்கார் காதில் குண்டலங்கள் அணிஞ்சிருக்கார் ச பீத்த வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரத்தை இடுப்பில் அணிந்திருக்கிறார் ச ச பீத வஸ்திரம் சரசீர ச ரசீருக ஈக்ஷணம் யாரும் பேசாதீங்க எனக்கு பேசினா எனக்கு டிஸ்ட் விக்ஷேபம் வருது சரசீருக ஈக்ஷணம் அதாவது தாமரை போன்ற கண்களால் பார்க்கிறார் ஈக்ஷணம் ச ஹாரவக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் அவருடைய மார்பலை ஹாரம் மாலை இருக்குது வக்ஷஸ்தல சோபி அந்த சோபிக்கிறது கௌஸ்துபம் ஆக இன்னொரு மாலையும் போட்டுருக்கார் கௌஸ்துபமாலை நமாமி விஷ்ணு சிரசா நமாமி தலையால் வணங்குகிறேன் சதுர்புஜம் விஷ்ணும் நான்கு கைகளை உடைய அந்த விஷ்ணு ரூபத்தை நமஸ்காரம் பண்ணுகிறேன் இதுதான் தியான ஸ்லோகம் ஆஹா அந்த பகவானைத்தான் நாமாக்களால் அர்ச்சனை பண்ணணும் அச்சுத்தாயனம அனந்தாயனமஹ கோவிந்தாயினம இதுமாதிரி இங்கே சகசிரநாமங்கள் சகசிரநாம பாராயணஞ்சபத்துக்கு சகசிரநாம ஸ்தோத்ரம் ஆஹ அர்ச்சனைக்கும் அதே நாமங்கள் தான் தமேவச்ச அர்ச்சையன் அவரைத்தான் அர்ச்சனை பண்ணனும் எப்படி பண்ண பாஹ்ய அர்ச்சனம் குருவன் புறத்தில் திரவிய சகாயங்களோட ஜனங்களையெல்லாம் வேணாலும் வச்சுட்டு லக்ஷார்ச்சனை கோட்டி அர்ச்சனை எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் ஆக பாஹ்ய அர்ச்சனம் குருவன் அப்புறம் ஸ்லோக தமேவச்சார்ச்சையனுக்கு அர்த்தம் தமேவச்ச அர்ச்சையன் இஸ் ஈக்குவல் டு பாக்யார்ச்சனம் குருவன் பாஹ்யத்திலே போல்டு லெட்டர் ஸ்மால் லெட்டரில் அதை காமிச்சு அதனால நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது போடணும் இங்கே இந்த ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டால் தான் இங்கே சௌரியமாக இருக்கும் தமிழ்லேயோ இதுலையோ பார்ப்போம் முடிஞ்சது பண்ண பார்ப்போம் ஆக நித் நித்தியம் நித்தியம்னு சொன்னால் சர்வேஷு காலேஷு சர்வேஷு காலேஷுன்னா என்ன அர்த்தம் நமக்கு ஸ்நானம் ஆகாரம் நித்ரையை தவிர மற்ற நேரங்கள்லேன்னு அர்த்தம் குளிக்கிற நேரம் சாப்பிட்ற நேரம் தூங்குகிற நேரம் உடற்பயிற்சி செய்கிற நேரம் உடம்பை காப்பாற்றத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த நேரத்தை தவிரன்னு அர்த்தம் நோ பாலிடிக்ஸ் நோ விவகாரம் ஏதோ எளி எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை அந்த அர்த்தத்தில் இல்லாட்டி அதுக்கே டைம் போய்டும் ஆக சர்வேஷு காலேஷூ எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும்னா புரிஞ்சுக்கணும் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற நேரங்களில் ஒரு மூணு காலம் பண்ணலாம் ரெண்டு காலம் பண்ணலாம் ஒரு காலம் பண்ணனா பண்ணலாம் எவ்வளவு காலம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு பலன் எதா கர்மை ததா பலம் பணம் அதிகமாக கொடுத்தா பிஸ்னஸ் கிளாஸ் ஃபஸ்ட் க்ளாஸில் போகலாம் எக்கானமிலையும் போகணும்னா போகலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் உழைக்கிறது மாத்திரம் கம்மியாக இருக்கணும்னா எது நோகாமல் நொங்குத்துங்கிறதுனா அது எப்படி கஷ்டப்படாமல் எல்லாம் அனுபவிக்கணும்னா இப்படி தான் நினச்சின்னு இருக்காங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் விலை இருக்கு பகவான் விடமாட்டார் எப்போவோ பண்ணால் எங்கேயோ இடிக்கும் யாருக்கு தெரியும் இந்த கர்மா தேறி இருக்கே கண்டே பிடிக்க முடியறதில்ல எங்கேயோ எப்போவோ பண்ணத்துக்கு எப்போவோ பலன் கிடைக்கிறது அதனால் நம்ம புரிஞ்சு கர்மபல தாத்தா அவர் தான் நித்தியம்னா எப்போவும்னு அர்த்தம் மற்றத்துக்கெல்லாம் டைம் கொடுக்காத ஜென்மா சீக்கிரம் முடிஞ்சு போயிட போகிறது யாருக்கு தெரியும் அப்புறம் கடைசியில் வாழ்க்கை முடிகிற போது ஐயோ மிஸ் பண்ணுறேனே எனக்கு இப்போ இதெல்லாம் விவரம் வேறு நான் என்ன பண்ண முடியும் சரி ம மறுபடியும் மனிதப் பெருவி கிடைக்குமான்னு தெரியாது அதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை அதனால தான் இருக்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவோம்னு நினச்சிண்டே இருக்கணும் சீக்கிரம் செத்து போயிடுவோம் சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படின்னா தான் ஒழுங்காக வாழ முடியும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோம் உடம்பில் அதனால் இருக்கிறதுக்குள்ளே நல்ல காரியத்தை பண்ணிடணும் அப்படின்னு அந்த ஒரு இன்னும் இருந்துகிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே யாருக்கு தெரியும் எப்போ எந்த உடம்புலேருந்து யார் சுவாமி பிரம்ம வித்தியாந்தால் திடீர்னு போயிட்டார் எனக்கு அவர் மறக்கிறதே முடிய மறக்கவே முடியாது ஆகையினால எப்போ தெரியும் ராத்திரி சிவராத்திரி ப நாமசங்கீர்த்தனம் பண்ணி எனக்கு முழுக்க ருத்ரம் சொல்லிவிட்டு போனால் முடிஞ்சு போயிடுச்சு டக்குன்னு முடிஞ்சு போயிடுச்சு சுவாமி அந்த சுவாமி கிடைப்பாரான்னு நமக்கும் அவர் இல்லை அவருக்கும் அவர் இல்லை அந்த உடம்பு இல்லை அந்த ஜீவனுக்கும் இந்த சரீரம் போயிடுத்து அதனால் எப்பவுமே அந்த இது இருக்கணும் அதனால தான் கிருஷ்ணர் அழகா சொன்னார் எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னார் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தியந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவிதா தஸ்மாத் சர்வ காலேஷு மாமனுஸ்மர அது அப்படியே குண்டுவர் சங்கராச்சாரியு காலேஷு நித்தியம் சர்வேஷு காலேஷு ஸ்லோகத்தில் பக்தியான்னு இருக்கு இங்கே போடுற பக்தி பஜனம் தாத்பரியம் பக்தி பக்திஹின்னா என்ன அர்த்தம்னா பஜனம் பஜனம்னா என்ன டு திங்க் பஜ்ஜு சேவாயாம்னு தாது பாட்டம் ஆனால் அந்த சேவாங்கிற அர்த்தம் வந்து டு திங்குங்கிற அர்த்தமும் கொடுக்கும் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் தாற்பயம்ங்கிறார் தாற்பரியம்னால் என்ன ததேவ பரகா தற்பரகா தான் இங்கே தாத்பரியம் தற்பரகான்னா என்ன அர்த்தம் அது தான் எனக்கு உயர்ந்தது வாழ்க்கையில் இந்த பாடி எனக்கு உயர்ந்ததில்லை வரைக்கும் இதை பண்ணுவேன் ஆனால் எனக்கு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எனக்கு லட்சியம் ஸ்ரீமன் நாராயணன் தான் லட்சியம் மகாவிஷ்ணுனால் என்ன கடைசியில் அல்டிமேட்டாக என்ன மீனிங் வரும் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் பியூர் ஆனந்தம் அது சிவரூபமாக இருக்கட்டும் விஷ்ணு ரூபமாக இருக்கட்டும் ராமரூபமாக இருக்கட்டும் தேவி ரூபமாக இருக்கட்டும் எல்லா ரூபத்துக்குள்ளேயும் இருக்கிற தத்துவம் ஒன்று தான் மனுஷனுக்குள்ளேயே அத்தனை மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிற தத்துவம் வேறு வேறாகவாக இருக்குது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரே தத்துவம் தான் இருக்குதுன்னு ஈஸ்வர மூர்த்தி ரூபங்களுக்குள்ளே என்ன தத்துவம் இருக்க போகிறது விநாயகருக்குள்ளே இருக்கிற தத்துவம் என்னது சுப்பிரமணிய சுவாமி ரூபத்துக்குள்ளே இருக்கிற தத்துவம் என்னது நம்மளே ஏகப்பட்ட ரூபம் இருக்குது இத்தனை ரூபத்துக்குள்ளேயும் இருக்கிறது ஒன்று தான் ஹியூமனுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டான்ஸே ஒன்று எசன்ஸ் ஒன்று தான்ண்ணா ஈஸ்வர மூர்த்தி ரூபங்களுக்குள்ளே இருக்கிற மூ எசன்ஸ் ஒன்றுன்னு சொல்லவா வேணும் அனிமக் அனிமலுக்குள்ளே இருக்கிற சாரம் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளூரு ஊடுருவி பார்த்தா இருக்கிற மெய்ப்பொருள் என்னதுன்னா வெங்காயத்தை உரித்து பாருண்ணா வாழைத்தண்டை உரிடான்னா எல்லாத்தையும் உரித்து பார்க்க பார்க்க என்ன இருக்குன்னா அதுலேருந்து தானே இதெல்லாம் வந்துருக்கு வெங்காயம் வந்துருக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ இல்லாதலேருந்து ஒரு வஸ்து வர முடியாது அப்போ வந்திருக்கிற வஸ்துக்கு மூலம் ஏதோ ஒன்று இருக்குது அந்த ஒரே வஸ்துவிலேருந்து தான் நானாக ரூபாக பவந்தி இங்கே விஷ்ணுவுக்கு பிராதான்யம் அதனால் விஷ்ணு ரூபத்தை சொல்கிறோம் அதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் நமக்கு என்ன என்ன நான் ஃபாமான்னு நினைக்கிற போது அடிக்கடி என் ஃபோட்டோவை தானே பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தா என்னை தானே நான் முதல்ல தேடுறேன் நான் எங்கே இருக்கேன்னு தானே பார்க்குறேன் யாரெலாம் இருக்கான்னு நான் பார்த்துட்டுருக்கேன் எனக்கு என்னோடய ஃபார்மில் எனக்கு ஒரு அபிமானம் இருக்குது இந்த ஃபார்மில் அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கும் ஒரு ஃபார்ம் வேணும் காடுக்கும் ஒரு ஃபார்ம் வேணும் ஏன்னா என்னோட தாட் ஆல்வேஸ் ஓரியன்ட் ஆன் ஃபார்ம் இந்த ஃபார்ம்லெஸ் காடெல்லாம் சும்மா கதை விடலாம் காடுக்கு ஃபார்ம் கிடையாது அதே மாதிரி தான் ஹியூமனுக்கும் ஒரிஜினலாக பார்த்தா ஃபார்ம் கிடையாது சோலுக்கு ஜீவனுக்கு ஃபார்ம் இருக்கா மைண்டுக்கு இருக்கிற ஃபார்மே தெரியலையே ஆனால் எண்ணங்கள் இருக்கு கோபம்னால் தெரியும் அன்புன்னா தெரியும் பொறாமைன்னா தெரியும் பாராட்டுகின்ற மனப்பான்மையு தெரியும் பரமந்த மனப்பான்மைன்னா என்னென்னு தெரியும் குறுகிய மனப்பான்மைன்னா என்னென்னு தெரியும் அதை கண்ணால் பார்க்க முடியுமோ குறுகிய மனப்பான்மையோ பரந்த மனப்பான்மையோ யாராக கண்ணால் பார்க்குற மாதிரி காட்ட முடியுமோ ப்ராட் அவுட்லுக் ப்ளீஸ் ஷோ மீ தி ப்ராட் அவுட்லுக் அப்படின்னா எதாவது சந்தர்ப்பம் வரும்போதும் தெரியும் ஆ வேல்யூஸே கண்ணால் பார்க்க முடியாது தாட்ஸை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நமக்கு த்ரூ இது மூலமாக தான் பார்க்குறோம் மகாத்மா காந்தின்னு சொன்னால் சிலதெல்லாம் புரியுறது சர்தார் வல்லபாய் பட்டேலினால் தான் புரியறது வேறு நல்லதாகவே சொல்லுவோம் எடுத்தோடனே ராவணன் ஏன் சொல்கிறது ராவனை சொல்லணுமா ராவணனை சொல்லணுமான்னா ராவணன் சொன்னால் ராவணனோட குணங்கள்லாம் குணதோஷங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது சக்குனின்னு உடனே அந்த பதத்தை சொன்ன உடனே சிலதெல்லாம் உடனே மனசில் தோன்றுறது நான் ரொம்ப சொல்ல முடியாது ஆக தத்பரதா தத்பரதான்னு சொன்னால் அதே லட்சியம் இறைவனே என் வாழ்க்கையின் குறிக்கோள் குறிக்கோள் ஸ்ரீமன் நாராயண சரண சரண சரணவு சரணம் பிரபத்யே சரணவு சரணம் பிரபத்யே சரணவுன்னா இரண்டு திருவடிகளையும் சக்காரம் ஷரணம் வேற சரணம் வேறு நம்ம ஊரில் எல்லாம் அத்வைதம்தான் சரணம் சரணம் பிரபத்யே அப்படின்னு கலைநீரை கணபதி சரணம் ஷரணம் அப்படின்னா கலைநீரை கணபதி சரணம் சரணம் அப்படின்னா இந்த பாட்டுக்கு ஏதாவது வழக்க பார்க்குறோம் நம்ம கஜமுக குணபதி சரணம் ஷரணம் சுவாமியே ஷரணம் ஐயப்பா ஷரணம்னா புகலிடம் சரணம்னா திருவடிகள் அதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த புத்தாம் உபதேசங்கள்லாம் வாங்கி கொண்டு சொல்லுவார் ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே ஸ்ரீமன் நாராயணனுடைய சரணவு சரணவுன்னா இரண்டு திருவடிகளையும் சரணம் பிரபத்யே இது பேர் தான் பிரபத்தின்னு பேர் பிரபத்தி பரிபூர்ணமாக டோட்டல் சரண்டருங்கிறாங்க இல்லையா டிஎஸ்ஸுன்னு நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கு பேர் டிஎஸ்ன்னா டோட்டல் சரண்டர் அந்த மாமா பேர் டிஎஸும்போது ஏன்னா அவர் அடிக்கடி சொல்வார் டோட்டல் சுரண்டர் அப்படிம்பார் அதுக்கப்புறம் காஃபி எங்கடாம்பார் அதில் டிஎஸ் மாமா வரார் அப்போ எதுனா தமேவ சாச்சையன் நித்தியம் அவனை ஏவகாரம் போட்டார் தம் தம்ங்கிறதுக்கு சங்கராச்சாரிய வேறு ஒன்றும் போடலை தம் மகாவிஷ்ணு ரூபம் எங்கேயாவது போடப்படாதோ தமே வேணால் தமே வேடிக்கோனு விட்டார் தமையவனாக யார் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க அர்ச்சை என்னன்னா யாருக்கு அர்ச்சனை பண்ணுறது அவன் தான் எங்கேயும் வியாபிச்சிருக்கானே சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணு எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் தானே ஸ்ரீமன் நாராயணன் உயர்வர உயர்நலம் உடையவன் மயர்வல மதிநலம் அருளினன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவன் அவன் ஆக பக்தி ஈசிக்கு பக்தியாங்கிற வார்த்தைக்கு இங்கே என்ன அர்த்தம்னா தற்பரத்தயா அதான் மீனிங் அல்டிமேட் மீனிங் பக்தினா அன்போடுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை சங்கராச்சாரியர் இங்கே அதனையே குறிக்கோள் அந்த இதையே ஞாபகம் வச்சுன்னு இருக்கணும் எப்போ பார்த்தாலும் நாராயணபரம் பிரம்ம தத்துவ நாராயண்பர நாராயண பரோத்யா தா தியான நாராயண்பர அப்படி நாராயணபரோ ஜோதிர் ஆத்மா நாராயண்பரக அப்படி எப்போ பார்த்தாலும் ஹே பரதே பரவாசு தேவன் சொல்லுவார் வைஷ்ணவாழ் பரவாசுதேவன் ஆகையினால இந்த பரம அது இந்த கோவில்லாம் அந்த திருக்கோஷ்டியூர் கோயில் இங்கேயே கூடலழகர் கோயிலில் போய் பார்த்தாலே தெரியும் அதுக்கு பேரே அஷ்டாங்க விமானம்னு பேர் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் வகுப்பில் அதாவது இது ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்லையும் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் வட்டபத்திரசாயி இருக்கார் அதுக்கு மேலே போனோம்னா தெரியும் பரமபதநாதன் இருக்கார் கீழே ஒன்று இருக்கும் பரம் வியூகம் விபவம் அர்ச்சா பகவானோடய லெவல் ஏற்கனவே பரமபதத்தில் உட்காந்துருப்பார் பார்க் கடலில் பள்ளி கொண்டு இருப்பார் இந்த ரெண்டு திருப்பதிக்கு நம்ம இந்த உடம்புலேருந்து இந்த உடம்புலேருந்து போக முடியாது இதுலேருந்து கிளம்பினப்புறந்தான் கைங்கரியம் பண்ணப்புறம்தான் தலை இங்கேருந்து பிச்சுன்னு போகணும் எப்போது ஹியசி ரிஷகப்பாலு அதுக்கப்புறந்தான் அங்கே போக முடியும் மற்ற நூற்றாறு திருப்பதி இங்கெல்லாம் சுற்றிட்டு வந்துடலாம் பரவாசுதேவன் அப்படின்னு பேர் வைகுண்டநாதன் பரமபதநாதன் வைகுண்டநாதன் அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இடையில் சொல்கிறேன் சங்கராச்சாரியர் வேறார் இதில் போகிறார் பக்தியா அப்படின்னு சொன்னால் பேரன்புடன் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் என்ன சொல்கிறார் அவரையே நினைத்து பக்தி இஸ் ஈக்குவல் டு பஜனம் என்ன ததேவ பரம் தாத்யம் அதுதான் பரம் தரதா கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா மயி சர்வ முத்த ஆசீத்த மத் மத்தமாக மத் மத் மத் மத் சங்கவர்ஜி மய்யே மன ஆதத்ஸ மயிபு நிவேசய நவசிஷியசி மையேவெல்லாம் நிறைய சொல்கிறார் ஆஹ பக்தியா அடுத்தது என்னது தய தயா பக்தியா தயா பக்தியான்னு அர்த்தம் தத்பரதயா பக்தியா அப்படின்னு அர்த்தம் பாஷ்யத்தில் பக்தியான் இருக்கு ஆக இவர் என்ன பண்ணிட்டார் பக்தியாங்கிறது பின்னால் வருது பாருங்க பாஷ்யத்தில் பக்திஹி பஜனம் தாத்பரியம் தயா தாத்பரியா தயான்னு அர்த்தம் தாத்பரிய தத்பரதயா பக்தியா பக்தியோட ஆழம் என்னென்னா பக்திக்கு லக்ஷணம் சொன்னார் நாரதர் நாரத பக்தி சூத்திரத்தில் சொன்னார் சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா பூஜ்ய விஷயேஷு அனுராக பக்தி இடைவிடா காதல்லாம் சொல்கிறோம் இல்லையா இது வேற இறைவனிடத்தில் இறைவன் காதலாகி கண்ணீர் ம கண்ணீர் மல்கி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனிடத்தில் இருக்கிற பேரன்பு நிலையில்லாத உடல் வாழ்க்கையில் இருக்கிற அன்பு இல்லை நிலையான இறைவனிடத்தில் இருக்கிற பேரன்பு ஆஹா பக்தியா புருஷம் அவ்வயம் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் புருஷம் அவ்யயம் ஏற்கனவே புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு ஏற்கனவே பார்த்தோம் புரி சயனாத்வா பூர்ண புராணத்வா புரு பூர்ணத்வாத்து புரி சயனாத்வா இப்போ தான் போன க்ளாஸில் இந்த ஸ்லோகத்தில் இப்போது இதனுடைய ஆர்டரில் ஆ புருஷ ஏற்கனவே அர்த்தம் சொல்லியாச்சு சொல்ல மாட்டார் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா அவரோட லெவல் வேறு நமக்கு இருபத்தஞ்சி வரும் சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் தான் தெரியுமே நமக்கு ஆஹா புரு புரு பூர்ணத்வா பூர்ணத் பூர்ணத்வாத்து புரிஷயனாத்வா இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் அந்த இடத்துல புருஷாக இங்கே என்ன அர்த்தம்னா புருஷம் அவ்யயம் ஏன்னா இந்த புருஷப் வந்தாலே மகாவிஷ்ணு தான் சகசிரே புருஷா ஷாஸ்வா ஆஹ புருஷம் அதுக்கு அர்த்தம் சொல்ற அவ்யம்னா என்னென்ன விநகிரிய விநாக்கிரி நாசக்கி விநாக்கிரியன்னர்த்தம் அழியும் செயல் அழியும் தன்மை வினாசக்ரியான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த அழிகிறதோ மாறுறதோ கிடையாது ஒரு நிலை அழிந்து மற்றொரு நிலை தோன்றுவது அதாவது இளமை அழிந்து நடுவயது தோன்றுவது நடுவயது அழிந்து அடுத்தது என்ன தோன்றுகிறதுனா வியயம்னு சொன்னாலே அது குறைஞ்சுட்டே போகிறதுன்னு அர்த்தம் முன்னால் இருந்தது குறையிறது ஆ வியம்னு சொன்னால் வருமானத்துக்கும் செலவுக்குமே சொல்லாம் ஆய வயம்போம் ஆயம்னால் இன்கம் ஆயக்கருன்னு தானே போட்டிருக்கான் இன்கம் டேக்ஸுக்கு ஆக ஆய வியம் கரைன்னா டாக்ஸு ஆயன்னா வருமானம் இன்கம் டேக்ஸுக்கு ஆய கரை அப்படின்னு சொன்னால் கரஹான்னு சொன்னாலே கையின்னு அர்த்தம் இல்லை டாக்ஸுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆயக்கர் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அது மாதிரி ஆயவ்யம் அந்த காலத்தில் சில புத்தகங்கள் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட பார்க்கலாம் ஆயவ்யம் இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய தாக்கம் தமிழில் ஆஹா ஆயவ்யம்னு சொன்னால் வருமானம் செலவு இங்கே அவ்யயம்னா என்ன அர்த்தம் வியரஹிதம்னு அர்த்தம் வியயரகிதம்னா குறையாததுன்னு அர்த்தம் குறையாதது குறையாதுங்கிறது இவர் என்ன அர்த்தம்னு சொல்கிறார் விநாசக் கிரியாரகிதம் ரகிதம்னா இல்லாதது என்ன இல்லாததுன்னா அந்த விநாசங்கிற ஒரு செயல் இல்லாதது அழிவற்றதுன்னு அர்த்தம் விநாசக் கிரியாரகிதங்கிறத ரொம்ப லிட்ரலாக மீனிங் பார்த்தோம்னா அது வேறு அழிவற்றது வழிவற்று யார் அழிவற்றவனை வணங்க வேண்டுங்கிறார் அழிவற்றவனை நிறைவானவனை உள்ளத்தில் உறைபவனை இத்தனை அர்த்தம் இருக்குது அழிவற்ற மாறாத இத்தனையும் போட்டுக்கணும் அழிவற்ற மாறாத நெ எங்கும் நீக்கமர நிறைந்த உள்ளத்திலும் வெளிப்படுகின்ற எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஆகாசம் குடத்திலும் வெளிப்படுவது போல எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் மாறாதவனாயிருக்கிறான் அழியாதவனாக இருக்கிறான் அவன் நமது உள்ளத்தில் உணர்வாக வெளிப்படுகிறான் உயிரினில் உணர்வாக விளங்கிக் கொண்டிருக்கிறான் உயிரில் உணர்வு உயிரில் உயிரும் உண உண்மை உணர்வும் உண்மைன்னு சொன்னால் விசிஷ்டாத்வைதம் உயிர் மாயத்தோற்றம் உணர்வே உண்மைன்னு சொன்னால் அத்வைதம் அவ்வளோதான் ஜீவனும் சத்தியம் ஜீவனில் இருக்கிற சைத்தன்யமும் சத்தியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் விசிஷ்டாத்வைதம் ஜீவன் மித்யா சைத்தன்யம் சத்தியம்னு சொன்னால் அத்வைதம் சிம்பிள் ஆனால் இந்த சிம்பிளை அறைவு பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் படிக்கணும் இந்த சிம்பிள் நாலெட்ஜ் வர்றதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் மெனக்கெட்டு படித்தாதான் தெரியும் உயிரே இறைவனா உயிரில் இறைவனா இறைவனில் உயிரா இறைவனில் உயிரா உயிரில் இறைவனா உயிரே இறைவனா இறைவனே உயிரா யார் இதெல்லாம் யோசிப்பான் முதல்ல உயிர் வாங்க உயிரை வாங்குகிறாருண்டுவான் இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது இந்த உயிரே இறைவனா உயிரினுள் இறைவனா உயிரினுள் இறைவனா அல்லது இறைவனில் உயிரா உயிரே இறைவனா இதெல்லாம் தான் ஃபிலாசபி ஏன் வச்சுக்கோங்க எல்லா சித்தாந்தங்களும் இதுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு ஆக என்ன அர்த்தம்னா இது இந்த காண்டெக்ட் இல்லை புருஷம்னு சொன்னதுனால புரி சயனம்னு இருக்குது புரின்னா உடம்பு நவத்வார புரி ஒன்பது வாயில் பட்டணம் இந்த பட்டணத்துக்குள்ள அரசனாக இருப்பவன் இறைவனா உயிரா அப்படின்னா இறைவனுடைய கண்காணிப்பில் உயிரின் தலைமையில் செயல் இயல் செயல்கள் நிகழ்கின்றன உணர்வின் கண்காணிப்பில் சும்மா நானாக என்னவோ சொல்கிறேன் எல்லாம் சாஸ்திர விருத்தம் கிடையாது சாஸ்திரத்தோட வேலை எப்படி இல்லாமல் வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறது ஆக உணர்வின் சந்நிதியில் உயிரானது உள்ளத்தின் துணை கொண்டு அறிவையும் ஆசைகளையும் செயல்பாடுகள் திட்டங்களையும் வகுத்து கொண்டு புலன்களால் கருவிகளால் உலக வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லையா உள்ளுக்குள்ளே உட்கார்ந்திருக்கார் சாட்சி உணர்வு உயிர் உணர்வுக்கு அந்நியமில்லை ஜீவோ பிரம்மைவ நாபரகா உயிர் உணர்வுக்கு அந்நியமில்லை அப்படிங்கிறது ஜீவோ பிரம்மைவ நாபரகா Soul is nothing but Consciousness. What do you say? I don't know about Soul, but Consciousness is not about Consciousness. When you put your eyes on your eyes on your eyes, there is one eye on your eyes. Three eyes on your eyes, the eyes on your eyes on your eyes. I am the eye on your eyes. Do you see that? கூடார வள்ளின்னால் இன்றைக்கி விசேஷமாக நெய்யோட பிரசாதம் அர்த்தம் பெருமாள் சாநித்தியம் அதிகமாகிட போகிறதுனு நடத்தமா அப்படி நினைக்கப்படாது அது அதில் தான் கவர்மெண்ட் என்ன பண்ண நிவேத்தியம் எடுத்தோம் இன்றைக்கி பெருமாளை வந்து புகழ்ந்து பேச அது என்ன இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆடும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அந்த இச்சுவைங்கிறது என்ன புளியோதர சக்கர அந்த பெருமாளோட ஆனந்தம் இதெல்லாம் பைப்ராடக்ட் சும்மா ஏதோ கொஞ்சம் கொடுக்குறான் அது ரொம்ப அதிகமாகச்சுனா இச்சுவை அச்சுவையெல்லாம் இல்லை ஆஸ்பத்திரி சுவை தான் மருந்து சுவை தான் ஆ விநாசக் கிரியாரகிதம் விநாசம் இல்லை அழிவுங்கிற செயல் அதாவது அழிவாகிய கிரியா ஆக ஜனனக் கிரியா ஜனனக் கிரியா மரணக்கிரியா வர்த்தனக் கிரியா நாசக்ரியா வி நாசக்ரியா டோட்டலாக இதுக்குள்ளே இருக்கிற போதே ஓயாமல் செல்லு மாறிண்டே இருக்குது கடைசியில் ஒரு நாளைக்கு டோட்டலாக அவுட்டு கோவிந்தநா ச கோவிந்தநாம சங்கீர்த்தனம்னா கோவிந்தா கொல்லின்னு இதுக்கு பேர் கடவுளை சொல்லிட்டு விட்டுவிடுறது வச்சு விடுறது நிறைய அர்த்தம் பார்க்க போகிறோம் சரி புருஷம் அவ்வயம் விநாசக்ரியாரிதம் அது லக்ஷணம் அவ்வயம் புருஷம் புருஷ புருஷம் தம் ஏவ அந்த அழியாத அந்த புருஷனை நிறைவானவனை அவனையே அர்ச்சிக்க வேண்டும் நீ விக்கிரகத்தில் பார்க்கலாம் அஸ்மின் பிம்பே ஸ்ரீ பூமிநீலா சமேதம் ஸ்ரீ மகாவிஷ்ணும் தியாயாமி ஆவாகையாமி நீ சொல்கிற போது நீ அந்த ஃபார்மை பார்க்கலை அந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி பகவான் இருக்கார் இந்த பெருமாள் இதுக்குள்ளே இருக்கார் இந்த சிறு வடிவத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கார் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனை நான் இந்த வடிவத்திலே எழுந்தருளும்படி பாவிக்கிறேன் என்னுடைய வழிபாட்டுக்காக தாய்மானவர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு சொன்னார் பண்ணேன் உனக்கான பூஜையினர் உனக்கு பூஜை பண்ண மாட்டேன்னு ஏன் எப்படின்னா நான் பூ எடுக்க போனேன்னா அந்த பூவிலே நீ இருக்க அப்படி இருக்கிறப்ப அந்த பூவை பிடுங்கி எடுத்து சாமிக்கு போட்டா இது என்ன இருக்குது அதனால் வந்து நான் அப்படியே ஒரு விக்கிரகத்தில் கும்பிட்டா எல்லா இடத்துலையும் இருக்கிற உன்னை கும்பிட்ட மாதிரி ஆயிடுமான்னு கேட்குறார் நான் அதாவது பண்ணேன் உனக்கான பூஜை பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பணி எடுக்கவும் நன்னேன் அந்த பனி மலர் எடுக்கவும் இந்த காலை வேளையில் இந்த பனி பட்டிருக்கும் அதனால் பனிமலர் எடுக்கவும் நன்னேன் அது எடுக்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது ஏன்னா அதுலேயே நீ இருக்க பார்க்கும் மலர்களெல்லாம் நந்தலாலா சொல்லலாமே உன் மலர் முகம் தோன்றுதையே நந்தலாலா பாரதியாரோட வாசனை தோன்றுதையே நந்தலாலா அது மாத்திரமில்லை நான் கும்பிடும்போது அரை கும்பிடுதல் ஆ அரை கும்பிடு ஆதலால் இன்னும் வரிகள்லாம் இருக்குது அரை கும்பிடு ஆதலால் நான் பூஜை செய்யல் முறையோம் பெரு நான் அப்படி உன்னை ஒரு வடிவத்தில் உங்கள் ஒரு இடத்துல உன்னை குறுக்கிவிட்டேன் ஏன்னா வேதவியாசரோட ஒரு ஸ்லோகம் இப்படி இருக்குது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள உன்னை ஒரு வடிவத்தில் பூஜை பண்ண பாவத்துக்கு என்னை மன்னிச்சுக்கோம்பர் வேறு வழி இல்லை நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்கு அது வழி ஆனால் கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன் கிட்டானேன்னு உள்ளே வச்சுட்டு தான் வச்சு உங்கள் மாட்டிப்பான் கிட்டான் அங்கே தான் இருக்கானான் நான் அங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது இது ஓவரா இமோஷ்னல் ஆகி கொஞ்சம் அப்படியே புத்தியை மழுங்க வச்சு அந்த கிருஷ்ணன்ட்டு தான் சண்டைக்கு போகணும் இப்படி பைத்தியம் ஆய்க்கிவிட்டேன் கடைசியில் போகிற போது கூட கையிலே வச்சின்னு தான் சாவேன்னா அப்புறம் பாட வேண்டியதுதான் புல்லாய் பிறவி வேணும் புழுவாய் பிறவி வேணும் பிருந்தாவனத்தில் புல்லாய் பிறக்கணும் புல்லாக பிறக்கணும் விநாச தமேவச்ச தியாயன்னு அடுத்த லைன் வந்துட்டோம் அவரையே தமேவச்ச அர்ச்சையன்னு பாஷ்யத்தில் சொல்கிறார் தமேவச்ச தியாயன்னு தியாயன்னுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆபியந்தரார்ச்சனம் குறுவன்னு முதல்ல என்ன சொன்னார் பாஹ்யா பாக்ய அர்ச்சனம் குறுவன்னு புறத்தில் அர்ச்சனை பண்ணுறதுன்னார் அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும் மனசுக்குள்ளே பூஜை பண்ணணும் இன்னும் முறை வேற முதல்ல மனசுக்குள்ளே பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் பூஜை பண்ணி திரும்பவும் மனசுக்குள்ளே வச்சு விடணும் முதல்ல அவர் உள்ளேருந்து வெளியில் கொண்டு வரணும் உள்ளுக்குள்ளே இந்த பூஜை பெட்டிக்குள்ளே இருக்கார் மலர்மிசை ஏகினான் ஆகின இந்த பூஜை பெட்டிக்குள்ளேருந்து முதல்ல இங்கே வாங்கோ வெளியிலேன்னு சொல்லி அப்புறம் அங்கே சால அஸ்மின் சால ஆச்சாரியலே சொல்லுவார் அடிக்கடி சால கிராமே விஷ்ணு புத்திவத்து அடிக்கடி எழுதுறார் சால கிராமே விஷ் பிரம்மார்ப்பண ஸ்லோகத்துக்கு எழுதுறார் சால கிராமத்தில் விஷ்ணுவை பார்க்குற மாதிரி இல்லை பிரம்மார்ப்பணங்கிறார் ஏன்னா அங்கே அர்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்ம அக்னிஹி பிரம்மை ஹோதா பிரம்ம பலம் பிரம்மை சால கிராமத்தில் விஷ்ணுவை பாவனை ஆட்டிடியூடு ஆனால் ஹோமக்கரண்டியிலையும் ஹோமக்கரண்டியிலையும் ஹோமத்தில் இருக்கிற நெய்லேயும் ஹோம குண்டத்துலேயும் ஹோமம் பண்ணுறவனிடத்துலையும் ஹோமத்தோட பலன்லையும் பிரம்மன் தான் அப்படி இருக்குங்கிறார் நாட் ஆட்டிடியூடு தட் இஸ் ஃபேக்டுங்கிறார் புரியறதோ இதுக்கு வித்தியாசம் இருக்குது பிரம்மன் தான் கரண்டியாக தெரியறதுன்னு விஷ்ணு தான் சால கிராமமாக சால கிராமத்திரமா இல்லை எல்லாமே விஷ்ணுமயம்தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெயத்துக்குன்னா மலை மூத்திராதிகள்லாம் என்னென்னா சர்வத்துக்குள்ளே வருமா வராதா இப்போ அதுக்காக வேண்டி தர்மான் தர்மசாஸ்திரத்தை மாற்றிட மாட்டோம் அதுதான் புரிஞ்சுக்கணும் அது ஃபேக்ட் சத்தியம் ஆக சால கிராமத்தில் விஷ்ணுவை பாவிக்கிறது வேறு விஷ்ணு தான் சால கிராமமாக காட்சி அளிக்கிறார் சால கிராமமாக மாத்திரம் காட்சி அளிக்கிறார் கோயிலில் நடக்கிற படியெல்லாம் அவர் தான் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற மூர்த்தி மாத்திரம்தான் விஷ்ணுவாய் அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் அந்த கோபுரமெல்லாம் விஷ்ணுமயம் அது மாத்திரமில்லை கிருஷ்ணர் சொன்னார் பூஜை பண்ணுறவனும் நான் தான் விட்டார் அதெல்லாம் நம்ம படிக்கலை பாஷ்யத்தில் அப்படிலாம் உடனே வரலை பின்னாடி தான் வரப்போகிறது கிருஷ்ணர் என்ன சொன்னார் பதினஞ்சாவது அதிகாயத்தில் கீதையில் சர்வசாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போக நஞ்ச அதெல்லாம் விடுவோம் வேதைஸ் சர்வை அகமேவ வேதங்கள் அனைத்தாலும் அறியப்படுவோம் நான் தான் வேதைஷ்டர்வைர் அகமேவ வேதாந்த கிருத் வேதாந்த கிருத்துக்கு சங்கராச்சாரியர் வேதாந்த அர்த்த உபதேச சம்பிரதாய கிருத்துங்கிறர் வேதாந்த கிருத்துன்னா வேதாந்தத்தை செய்தவன் அர்த்தம் இல்லை ஹவு டு டீச்சுங்கிற மெத்தடாலஜியை ட்ரெடிஷ்னலாக கொடுத்துட்டுருக்கிறது நான் தாங்கிறார் சங்கராஜர் வேதாந்த சம்பிரதாய கிருத்து வேதாந்த கிருத்து சரி அதை உட்காந்து படிக்கிற சிஷியன் யாருன்னா அதுவும் நான் தான் விட்டார் வேத விதேவச்ச அகம் அதை உட்காந்து படிக்கிற இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருண்ணா விஷ்ணு தான் சொல்லி கொடுக்குறவர் யாருன்னா விஷ்ணு ஒரே குழப்பமாக இருக்கே சுவாமி என்ன இந்த டிஃப்ரென்ஸு போகிறதுக்கு தான் வேற்றுமைகள் நீங்குவதற்காகவே வேற்றுமைகளை கொடுத்திருக்கிறார் எல்லாம் ரொம்ப சூக்ஷ்மம் வேற்றுமை உண்மையல்ல என்பதற்காகவே வேற்றுமை அனுபவங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன இதுக்கு எதுக்கு தருவானேன்னு கேட்கப்படாது இருக்குது வேற்றுமை அனுபவங்கள் எதற்காக இருக்கின்றன எந்த நிலைக்கு சென்றாலும் வேற்றுமை அனுபவங்கள் மாறுவதில்லையே அப்படின்னா அது இந்திரலோகம் சந்திரலோகம் போனாலும் சரி விஷ்ணுன்னா சிவன் ப்ராப்ளம் வந்து விடுறது ஆ எந்த லெவலுக்கு போனாலும் வேற்றுமை ஒடுங்குவதில்லை வேற்றுமைகள் ஒரு மாயத்தோற்றம் என்ற பாடத்தை கற்பிக்கு கற்பிப்பதற்காகவே இறைவனுடைய மாயாசக்தி பல்வேறு வேற்றுமைகளை காட்டி நம்மை மயக்கி கொண்டிருக்கிறது தெய்வி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ் பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தி தே பகவான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இதெல்லாம் ஆக இங்கே என்னென்னா தியான தியான சப்தத்துக்கு மானச பூஜைன்னு சொல்லிவிட்டார் இந்த காண்டெக்ட் இதெல்லாம் பிரமாணம் நமக்கு மாணச பூஜைக்கு பிரமாணம் மனதினாலேயே செய்யப்படுற பூஜைக்கு இது ஒரு பிரமாணம் அஹ அர்ச்சையன்னுங்கிறது பாஹ்யார்ச்சனம் தியாயன்னுங்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே பண்ணுற அக பூஜை இதெல்லாம் எவ்வளோ கொட்டேஷன்லாம் இருக்குது அத்தனையும் நான் சொல்ல அபியாச குரு குருவன்னு அப்புறம் அடுத்தது என்னென்னா ஸ்துவன்னு தியாயன்னு ஸ்துவன்னு நமஸ்யம்ஸ்ட இப்போ அர்ச்சனம் தியானம் ஸ்தவனம் நமஸ்காரஹா நாலு அம்சம் ஸ்துவன்னா என்ன அர்த்தம்னா பூர்வோக்தேனன்னு விட்டார் ஏற்கனவே என்னாச்சு அதில் படித்தோம் ஸ்துவன் நாமசகசிரேன ஸ்துவனுங்கிறதுக்கு அங்கே என்ன சொன்னார் குணானு சங்கீர்த்தையன் பார்த்தீங்களா எப்படி சிந்திக்க வைக்கிறார் சங்கராச்சாரியர் இதுதான் ஆதிசங்கரோட மகிமை பாஷியம் படித்து பார்த்தா தான் தெரியும் இங்கே ஸ்துவன்னுன்னா பூர்வோக்தேன என்ன பண்ணுவீங்க அதுக்கு தான் அவன் ஞாபகம் இதெல்லாம் ஒப்பிக்கிறவன்லாம் இருக்கான் பாஷியத்தையே அப்படி அவனுக்கு தான் தெரியுது பூர்வோக்தம் என்னென்னா அவன் ஞாபகம் இருக்கணும் இப்போ தானே படித்தோம்னு அடுத்த பேஜில் இருக்குது சில என்ன பண்ணுவார் தெரியுமோ மு பேஜுக்கு அப்புறம் சொல்லுவார் பூர்வோக்தம்னு எங்கே பூர்வோக்தம்னா நமக்கே வாரத்தில் ஒரு நாள் தான் க்ளாஸு அதுவும் ஒரு மணி நேரம் தான் க்ளாஸு என்ன பூர்வோக்தம்னா முன்னாலே சொன்னேன்னே அப்படின்னா எப்போண்ணா அது முப்பத்தஞ்சு பேஜுக்கு முன்னாலே அது எங்கேண்ணா தேடணும் சட்ட புஸ்த மாதிரி தான் காலையிலேருந்து சாயங்காலம் தேடி விட்டு ஆ கிடைச்சுடுத்து நல்லவேளை அந்த தேடினதே ஒரு மகிழ்ச்சி தானே அது ஒரு சந்தோஷம் தானே பயணமே இன்பம் குறிக்கோளை அடைவதை விட பயணமே இன்பம்னா வகுப்புலேருந்து எதா கிடைக்கிறதோ இல்லையோ வகுப்பே இன்பம்னுட்டால் அப்படியாவது சந்தோஷம் க்ளாஸே சந்தோஷம் சுவாமிஜி கிளாஸ்லேருந்து என்ன ரிசல்ட் வருதோ இல்லையோ கிளாஸ் இட்ஸ் செல்ஃப் ஹாப்பி சரி ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படியாவது சொல்லு சரி ஸ்துவன்னு ஸ்துவன்னுன்னா என்னப்பா அடுத்த நீங்கள் அங்கே போட்டுக்கணும் திரும்பவும் குணானு சங்கீர்த்தையன் அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும் பூர்வோக்தேன உடனே ஒரு பிராக்கெட் போட்டுண்டு இதுக்கு தான் என்ன பண்ணணும்னா பாஷ்யத்தில் படி நோட்டில் எழுதிடணும் எழுதும் இந்த பௌர்வோக்தயனங்கிற மாதிரி வர இடத்துல இடம் விட்டுடணும் அப்போ வந்து உடனே அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வந்து எழுதணும் நான் அவ்வளோதான் சொல்லுவேன் நான் அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் படிக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் குணான் சங்கீர்த்தையு குணங்களை பகவானுடைய குணங்களையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறது பொண்ணே போற்றி பொருளே போற்றி வெண்ணே போற்றி மண்ணே போற்றி ஏன்னோ சொல்லு ப பகாயநா அந்த விநாயக சகசிரநாமத்தில் வரும் ஓம் பஷாய நம ஓம் மாசாய நமா ஓம் அயநாய நமா ஓம் வர்ஷாய சகசிரந் விநாயகநருஷாய நமாவம் யுகாய நமாவம் கல்பாய நமாவம் தாராயணமாவோம் தியே நகாவோம் யோகாய நகாவும் கர்ணாயநாவோம் நக்ாயய நாவோம் நத்திரேபியோ நமா ஓம் திதய நகாவம் வாராயணமாவோம் லக்னாய நமாவம் யோகாய நமாவும் காலச்சக்கராய் நமகாவோம் எனவும் எனக்கு இப்போ ரொம்ப வருஷம் ஆகிடுது மருந்து போயிடுத்து நிமேஷேப்யோ நமகாவோம் திருட்டிப்யோ நமகாவும் முகூர்த்தியோ நம எல்லாம் ஊரில் இருக்கிறதெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் சொல்லு பியோ பியோ நமஹா இல்லாட்டி ஏ நமஹா ஏய் நமஹா எனத்தையோ சொல் வந்ததெல்லாம் சொல் எங்கள்கிட்ட ஒருத்தான் சம்ஸ்கிருதம் படிச்சு அவன் வாயில் வந்தெல்லாம் சொல்லிடுவான் கிழிக்க நடா சம்ஸ்கிருதம்னா கிழிஹி விசர்க்கம் போட்டுவிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கிளிகி ஹே சுகா இல்லையா ஓ சுகா ஏதாவது அவன் சொல்லிவிடுவான் காக்காக்கு என்னடா காக்கா அப்படின்வான் உங்கள் சமஸ்கிருத்துக்கு காக்கா தான் நல்ல வேலை தப்பிச்சான் இப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்துவன்னு பூர்வோக்தேன்னு அடுத்தது நமஸ்யன்னு நமஸ்காரம் குறுவன்னு பாஷ்யம் நமஸ்காரம் குறுவன் அப்புறம் முடிக்கிறார் பூஜா சேஷபூதம் உபயம் ஸ்துதி நமஸ்கார லக்ஷணம் யஜமான பூஜா சேஷ பூதம் அப்போ சங்கராச்சாரிய காலத்திலே பூஜையெல்லாம் இருந்திருக்குங்கிற தீர்மானம் ஆகிடுச்சு பாஷ்யத்துல தெரியுது பூஜாசேஷம் பூஜாசேஷம்னா என்ன பூஜையின் மிச்ச பகுதி கடைசி பகுதி பூஜையெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம்னா பிரதக்ஷிணம் நமஸ்காரம் ஸ்தோத்ம் பிரார்த்தனை பாங்க பார்த்தா தெரியுமே தினம் பண்ணுறான் பிரதட்சிணம் யாணி காணிச்ச பாப்பானு சொல்கிறான் அப்புறம் வந்து நமஸ்காரம் நமோ நம பாபவினாசனாய அப்போ உடனே ஸ்தோத்திரம் ஸ்ரீகாந்திருகிணோபமன்யுதபன அப்புறம் உடனே என்னதுன்னு அந்நியாசரணம் நாஸ்தி ஸ்ர்தா மேதாம் யசப் பிரார்த்தனா அப்பிரதக்ஷிணம் நமஸ்காரா ஸ்தோத்ரம் பிரார்த்தனா வலம் வருதல் வணங்குதல் புகழ்ந்து போற்றுதல் வேண்டுதல் வேண்டுதல் என்ன வேணுமோ கேட்கணும் எல்லாம் அவருக்கே தெரியணும்னு சோம்பேறித்தனமாக விட்டுப்படாது இல்லாட்டி வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்ன பொய்யா பூஜாசேஷம் பூஜாசேஷ பூதம் பூஜையின் முடிவிலே சொல்லப்படுவது உபயம் உபயம்னா இரண்டு என்னது ஸ்துதி நமஸ்கார லக்ஷணம் இவர் ரெண்டு சொல்கிறார் நமஸ்யன்னு இப்போ ஸ்துவன் தியாயன்னு ஸ்துவன்னு நமஸ்யன் அப்படின்னு இருக்கு ஆ நமசியன்னா நமஸ்காரம் குறுவன் பூஜாசேஷம் உபயம் ஸ்துதி நமஸ்கார லக்ஷணம் ஸ்லோகத்தில் இருக்கு யஜமான யஜமான யார் யா யஜத்தை சா யஜமான பூஜக யஜமான ஈஸ் ஈக்வல் டு பூஜக யா பூஜா கரோதி சா பூஜக எவன் பூஜை செய்கிறானோ அவனுக்கு பெயர் பூஜகன் தமிழில் பூஜகர் அப்புறம் பூசாரி அது எப்படியோ வந்துடுத்து பூஜாரி சில பேர் சரி பூசாரி நம்ம ஊர்லாம் பூஷாரி அப்போ பூஜகா யஜமானு ஞாபகம் வச்சுக்கணும் யஜமானன்னா ஏதோ முதலாளி பண்ணையாரெலாம் இல்லை ஆமாங்க எசமா அந்த எசமானலாம் இல்லை யஜமானனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா வழிபடுபவன் அர்த்தம் யாகம் எஜு தாத்து ரூட்டுது ஆக எஜ் யஹா யஜத்தே சகா யஜமான எத்து யஜத் எதை நம்ம பூஜை பண்ணுறோமோ பகவானுக்கே விஷ்ணுவுக்கே பேர் யஜோ யஜ்ஞ பத்திரி பின்னாலே வரப்போகிறது யஜ்யோ வை விஷ்ணு அப்படின்னு வேதமே சொல்கிறது அதில் யஜ்ஞானா இறைவன் ஈஸ்வரன் யக்ஞானனால் பூஜைன்னு அர்த்தம் இருக்கு ஆ யாஜனம் யாஜனம்னா பூஜை யாச்சகம் யாச்சனம் வேறு யாச்சனம்னா கேட்கறது யாஜனம் அப்படின்னு சொன்னால் யாகம் பண்ணி வைக்கிறது யஜனம் யாஜனம் யஜனம்னா பூஜை பண்ணுறது யாஜனம்னா பூஜை பண்ணி வைக்கிறது யஜனம் யாஜனம் படனம் பாடனம் தானம் ஆதானம் எல்லாம் சம்ஸ்கிருதத்தோட மகிமே எல்லாம் படித்தா தானம் ஆதானம் ஆதானம்னா வாங்கிக்கிறது தானம்னால் கொடுக்கறது யஜனம்னா நான் பூஜை பண்ணுறது யாஜனம்னா பூஜை பண்ணி வைக்கிறது படணம்னா நான் படிக்கிறது பாடணம்னா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறது ஆஹா யஜனம் யாஜனம் படனம் பாடணம் அப்புறம் தானம் ஆதானம் ஷட்கர்மா ஆறு அரு தொழிலோர் ஆ யஜமானா பூஜா அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் இவன் பூஜை பண்ணுறான் பலபோக்தான்னு விட்டார் கர்த்தான்னு சொல்லப்படாதோ பலனை அனுபவிக்கிறவன் அப்படின்னு விட்டான் பலபோக்தா புண்ணிய பலபோக்தா இறைவனை பூஜா கர்த்தா பூஜை செய்கிறவன் அர்த்தம் பலபோக்தா பலபோக்தான் நிச்சயமாக பலன் உண்டுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் பலபோக்தான்னா என்ன அர்த்தம் சர்வதுக்காதிக்கோபவேத் என வரப்போகிறது அதனால் பலபோக்தாங்கிறதுக்கு ஹிந்தி கமெண்ட்ரியில் போட்டாங்க சப் துக்கோம்சே சூட் ஜாத்தா ஹை ஹிந்தியில் போட்டேன் நல்லவேளை நமக்கு அந்த க அதுக்கு கமெண்ட் இதோட சங்கர பாஷ்யத்துக்கு ஒரு கமெண்ட்ரி இருக்குது அந்த சங்கரபாஷ்யத்தோடய கமெண்ட்ரி கிடைக்கல அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்கேயோ வச்சுருக்கேன் அதாவது இவ் பாஷ்யத்துக்கு ஒரு ஆதிசங்கருடைய உரைக்கு ஒரு உரை இப்படி ஒரே உரை தான் சரியா வாத்தியார் படிக்கலையே சொல்லிக் கொடுக்கலாம் கொஞ்சம் உரைங்கிறது உரையாக மாறிடும் ஒரே என்னன்னு அர்த்தம் ஒன்றும் புரியலன்னு அர்த்தம் அப்புறம் வல்லினரா மெல்லினரா இடையினராம சரி இன்னொரு மீனிங் சொல்கிறார் படிப்போம் அதுவா அர்ச்சையன் இத்தனை உபயவிதம் அர்ச்சனம் உச்சியத்தே தியாயன் ஸ்துவன்னு நமஸ்யம் ஷ இத்தியனேன மானசம் வாச்சிக்கம் காய்கஞ்ச உச்சியத்தை அதுவா சரி படித்த போறோம் ஒரு தூரம் படித்த போறோம் ஆர் விகல்பம் இன்னொரு மீனிங் சொல்கிறேங்கிறார் இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது அர்ச்சனம் தியானம் ஸ்தவனம் நமஸ்காரா நம்ம சௌரியத்துக்காக சொல்கிறோம் ஸ்துதி நமஸ்காரா நாலு விஷயம் இருக்குது இவர் என்ன பண்ணுறார் சரி அர்ச்சனையிலே ரெண்டையும் போட்டுக்கலாங்கிறார் பாஹ்யார்ச்சனம் ஆபியந்தரார்ச்சனம் அப்புறம் தியாயன்னு ஸ்துவன்னு நமஸ்யன்னு தியானத்துக்கு வந்து மானசம் போட்டா வெறுமன தியானம் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுறது க்ஷீரோதன்வத் தியானம் க்ரீரோதன்வத் பிரதேசே சுச்சி மணி விலசத் சைகத்தையர் மௌக்திகா நாம் இந்த இதெல்லாம் வரப்போகிறது தான் சந்தேகம் தான் எனக்கு அவரோட ஆர்டரில் வேறு மகாபாரதத்தில் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் அப்புறம் வந்து சம்பிரதாயத்தில் ஒழுங்குபடுத்தினது அசிய ஸ்ரீ விஷ்ணோர் திவ்யசாஸ்திர நாமஸ்தோத்ர மகாமந்திர அதெல்லாம் வராது இதில் இந்த ஆர்டரில் வராது ஒன்றை நம்ம அப்புறம் அர்த்தம் வண்ணிக்கிறோம் அதுக்கு அவா அல்லது தியானம்னால் அந்த துரூபத்தில் நினைக்கிறது க்ஷீரோதன்பத் பிரதேசே சுச்சி மணி விலசத் சைக்கதையன் அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல அந்த ஃபார்ம் மனசுக்குள்ளே வரணும் சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் இப்போ வந்து பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்கசைத்தவன் பச்சை மாமலைபோல் மேனி பச்சை மலைபோல் மேனி அப்படி சொன்னால் உள்ளே மனசுக்குள்ளே ஓடணும் பவளவாய் பவளவாய் பவளவாய் கைடட் மெடிடேஷன் கமலச்செங்கன் கமலச்செங்கன் கமலச்செங்கன் அவ்வளோதான் பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் மூணு தான் சொல்கிறார் வேற எல்லாம் சொல்லலை அச்சுதா அச்சுதான்னு சொன்னால் நழுவாதவன் அர்த்தம் அச்சுதா அமரரேரே த அமரேரேன்னா என்ன அர்த்தம் தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவரே தேவாதி தேவனேன்னு அர்த்தம் ஆயர்தம் கொழுந்தே கிருஷ்ணனேன்னு அர்த்தம் ஆயர்தம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் எவ்வளோதானே பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே கிருஷ்ணா என்னும் இச்சுவை தவிர இதை சொல்கிறதே ஆனந்தமாக இருக்குது உன்னோட ரூபத்தை பார்த்தா ஆனந்தமாக இருக்குது பச்சை மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை இதை சொல்லி நினைக்கிறது இச்சுவை தவிர யான் இந்திரலோகம் போய் யான் போய் இந்திரலோகம் மாற்றி போடணும் யான் இந்திரலோகம் போய் அச்சுவை பெறினும் அச்சுவைன்னு அங்கே போனால் என்ன நான் சொல்லணுமா நான் சொன்னால் நன்றாக இருக்காது அச்சுவை பெறினும் இங்கே கிடைக்கிற அகார வெடிச்சலும் புளியாதே அங்கே கிடைக்குமா கிடைக்காது இதில் நான் சேர்த்துக்கிறது பரிகாசம் பண்ணுறேன்னு நினச்சிக்க இங்கோ இங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணி இங்கே வந்து பெருமாளை அனுபவிக்கிறது எம்பெருமான அனுபவி இங்கும்போ அனுபவிச்சாளா அனுபவிச்சாள இல்லையோ அப்படின்னு அனுபவிச்சுட்டேன் இனி பிரசாத்துக்கு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் சொல்லலாம் சொல்லின்றே இருப்பேன் திருவடி பாருங்க திருமுடி திருவடி சொல்லிகிட்டே இருப்பாங்க இச்சுவை தவிர யான் இந்திரலோகம் போய் அச்சுவை பெறினும் ஒருவேளை எனக்கு அது கிடைக்குமாக இருந்தாலும் வேண்டேன் உனக்கு அது கொடுக்குறேன்னா வேண்டேன் யார்கிட்ட சொல்கிறாருன்னா அரங்கமா நகருளானே வேண்டேன் அச்சுவை பெறினும் எனக்கு அது கொடுத்தாகணும்னு உனக்கு இருந்தாலும் கூட எனக்கு நப்பவே சொல்லிவிட்றேன் அங்கே நான் போகமாட்டேன் நான் தேனியிலே இருக்க போகிறேன்னு சொல்கிற மாதிரி தான் அச்சுவை பெரியனும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கமா நகருளானே ரங்கநாதா எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த சொர்க்க சுகமெல்லாம் வேண்டவே வேண்டாம் நான் இந்த காவேரி கரையிலிருந்து கங்கையின் புனிதமாய காவேரிக்கரையில் இருந்து கொண்டு மணலெல்லாம் அள்ளாமல் பார்த்து கொண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் எல்லாம் அள்ளாமல் பார்த்துக்கொண்டு தண்ணீர்லாம் நிறைய வர வர கங்கையே என்ன சொல்லுவாங்க ரெங்கரே தெய்வம் அவருக்கு பொங்கலே பிரசாதம் கம்பமே ஜலம் காவேரியே தீர்த்தம்னா நாங்களாம் சின்ன வயசில் சொல்லுவோம் ரெங்கரே தெய்வம் அவருக்கு பொங்கலே பிரசாதம் கம்பமே ஜலம் காவேரியே தீர்த்தம் அதில் வேறு வேதமந்திரம் மாதிரி சொல்லணும் அது அதவா அல்லது அர்ச்சையன் இத்தி அனேன அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ரெண்டையும் போட்டுக்கலாம் கிடையாது பாஹ்யா பாக்ய ஆபியந்தர அர்ச்சனம் குறுவன் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னார் இங்கே அர்ச்சந்தகா அர்ச்சந்தகாங்கிற இடத்துல ஜபாருங் அந்த கடைசியில் கம் கதமம் தேவம் ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு கமெண்ட்ரி கம் கதமம் தேவம் அர்ச்சந்தகா பாஹ்யமாபியரம் அர்ச்சனம் பகுவிதம் குறுவந்தஹான்னு போட்டிருக்காரு இப்போ அவருக்கே சந்தேகம் தொடுத்தும் இதெல்லாம் பாஷ்யத்தோட ஊரிண்டே இருந்தால் தான் தெரியும் ஓ அங்கே அப்படி சொன்னோம் இல்லை இங்கே ரெண்டாக பிரிச்சுட்டோன்னு வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அங்கே அர்ச்சனங்கிறதுக்கு பாஷ்யம் ஆபியந்தரம் அர்ச்சனம் குறுவன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே முதல்ல கமெண்ட்ரி சொல்கிற போது என்ன சொல்லிவிட்டார் முதல்ல பாஷ்யா பாஷ்யா அர்ச்சனம் சொல்லிவிட்டு அப்புறம் ஆந்திர அர்ச்சனம் தியானத்துக்கு எடுத்துட்டார் அப்புறம் அவருக்கே சந்தேகம் வந்துடுத்து முதல்ல நம்ம அர்ச்சனத்துக்கு ரெண்டு தான் ரெண்டும் உள்ளே தானே சொல்லிவிட்டோம் ரெண்டும் சேர்த்து சொல்லிவிட்டு இங்கே மாத்திரம் மாற்றிவிட்டோமே அப்படின்னு தோண்டியிருக்கோ என்னவோ இதுதான் பாஷ்யத்தோடு படிக்க படிக்க தெரியும் நமக்கு அதனால் என்ன அப்படியே வச்சு இது தியானம்னு வச்சு நிடுவோம் ஆக பாஹ்யார்ச்சனம் ஆபியந்தரார்ச்சனம் அதுக்கப்புறம் என்னென்னா விஷ்ணுவை பாதாதி கேசம் கேசாதி பாதம் விஷ்ணு கேசாதிபாதாந்த ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது சங்கராச்சாரிய பாதாதி கேசம் கேசாதி பாதம் தலையிலிருந்து திருமுடி முதல் திருவடி வரை திருவடி முதல் திருவடி வரை ரெண்டு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர் ஜெகத்குரு கிரந்த மாலால் அவைலபிள் விஷ்ணு கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம் விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்ரம் அப்படின்னு ரெண்டு ஸ்தோத்திரம் இருக்குது அப்போ அதை சொன்னாலே போருமே அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டுருக்கலாம் ஆ தியானம் அதனால் அதை சொல்லிவிட்டு அதுக்காக மூணு போட்டுன்னு உள்ளான்ட்ரு தியானம் அப்புறம் இருக்கவே இருக்குது ஸ்துவன்னு புகழ்ந்து வாயை திறந்து ஸ்தோத்திரங்களை சொல்கிறது அப்புறம் என்னதுன்னு நமஸ்யம் ஷ விஸ்வஸ்மை நமஹா ஒரு நமஸ்காரம் பண்ணுறான் நான் விஷ்ணுஞ் ஜிஷ்ணும் மகா விஷ்ணும் பிரபு விஷ்ணும் மகேஸ்வரம் நானாக சொல்கிறேன் இது ஒன்றும் புதுசில் இல்லை அநேக ரூப தைத்தியாந்தன் நமாமி புருஷோத்தமம் ஓம் விஸ்வஸ்மை நமஹா விஷ்ணுஞ் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபு விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் ஓம் விஷ்ணவே நமஹா ஒன்று ஒன்றுக்கும் நமஸ்காரம் பண்ணு ஆயிரம் ஸ்லோ ஆயிரம் நாமாக்களுக்கும் ஆயிரம் namaskaram ஆயிரம் நமஸ்காரம் ஆயிரம் நமஸ ஆயிரம் நாமங்களையும் ஸ்தோத்திரமாக சொல்லு அர்ச்சனையாக பண்ணு ஆயிரம் நாமங்களையும் தியானம் பண்ணலாம் ஆக இந்த சஹசிரநாமங்களை கொண்டு வெளியில் அர்ச்சனை பண்ணலாம் சகசிரநாமங்களை கொண்டு உள்ளே அர்ச்சனை பண்ணலாம் சஹசிரநாமத்தினுடைய லக்ஷணங்களை கொண்டு விஷ்ணுவை தியானம் பண்ணலாம் ஆஹ சஹசிரநாமங்களை ஸ்தோத்ரமாக சொல்லலாம் சொல்லலாம் நம்ம சொல்லாமே வனமாலிகதீஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமாராயணோ விஷ்ணு வாசுதேவோபிரட்சஸ்ம நம பிரதனை பிரார்த்தனையே கலம் அந்நாஸ்தி யமேவரணம் மம்தாருபாவேன ரெட்சரட்ச இல்லை எங்களுக்கெல்லாம் மாற்றி சொல்லிடுவாங்க அப்பப்போ எல்லாத்தையும் மாத்திரிடுவோம் கரெக்டாக வரணும் அக்ஷரங்கள்லாம் ரக்ஷரட்ச அ ஸ்துவ அப்புறம் வந்து மானசம் வாச்சிக்கம் காய்கம்னு போட்டுட்டார் அழகா ஆஹ தியானம் இஸ் மாநம் ஸ்தவனம் ஈஸ் வாச்சிக்கம் நமஸ்காரா ஈஸ் ஈக்வல் டு காயிக் த்ரிகரணேன நம திரிகரணையா திரிகரண த்ரிகரணேன தியானஸ்தவன நமஸ்காரா அப்படியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆஹ் இந்த அர்ச்சனம் தியானம் ஸ்தவனம் நமஸ்காரா ஆக்சுவலாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு தியானம் போட்டுக்கணும் தாடரை மாற்றிக்கணும் நம்ம முதல்ல அர்ச்சனை பண்ணணும் அப்புறம் நமஸ்காரம் பண்ணணும் அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்புறம் தியானம் பண்ணணும் அப்புறம் தான் பூஜையை முடிக்கணும் நம்ம அந்த சிஸ்டத்தெலாம் பண்ணுறோம் இந்த தியானத்துக்கு பதிலாக ஜப்பம் வச்சுன்னுட்டோம் ஜப்பம் வச்சுட்டு கண்ணு மூடினு தான் சொல்லணும் அது சொல்லிட்டா முடிச்சுட்டோம் அப்புறம் வந்து சமர்ப்பணம் பண்ணி முடிக்கிறோம் மூணு வேளையும் அதுதான் நடக்கிறது ஆகா இந்தளவில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பாஷ்யத்தை பூர்த்தி பண்ணுறோம் மூணாவது ஸ்லோ கேள்விக்கு பதில் வருது ஏன்னா கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேக்கம் பராயணம் ஸ்துவந்த கங்கம் இந்த ஸ்லோகத்தில் பாருங்கள் ஆறாவது ஸ்லோகத்தில் ஸ்துவன்னு வந்திருக்கு ஆக கிம் ஸ்துவன் கிம் தெய்வத்தம் ஸ்துவன் அதுக்கு பதில் வரப்போறது அதனால சொல்கிறார் மூணாவது கேள்விக்கு பதில் இப்போ வரப்போகிறது இப்போ முதல்ல என்ன பார்த்தோம் ஆறாவது கேள்விக்கு பதில் பார்த்தாச்சு எது ஆறாவது கேள்வின்னு என்ன கேட்கப்படாது நீங்கள் படிச்சுருக்கீங்க கூட ஆறாவது கேள்விக்கு பதில் பார்த்தாச்சு நாலாவது கேள்விக்கும் பதில் பார்த்தாச்சு இப்போது மூணாவது கேள்விக்கு பதில் மொத்தம் எத்தனை கேள்வி இருக்குது ஆறு கேள்வி இருக்குது இல்லை இது எல்லாத்தையும் தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் படிப்போம் இந்தளவில் வகுப்பை நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம் சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்திசாட்சினே கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தேல முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரிஷாத்விமீர்த்தனமாராஜி